மூன்றில் ஒரு பகுதி சென்று விட்டால் எழுந்து நின்று மக்களுக்கு கூறுவார்கள் மனிதர்களே அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் பூகம்பம் அடுத்து பூகம்பம் என அதிர்ச்சி வந்துவிட்டது மரணம் தான் சார்ந்துள்ள ஆபத்துகளுடன் வந்துவிட்டது என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்களே உங்களுக்காக என் துவாவை அதிகப்படுத்துகிறேன் உங்களுக்கு என் துவாவை எந்த அளவுக்கு நான் ஆக்க வேண்டும் என்று கேட்டேன் நீர் விரும்பும் அளவுக்கு என்று நபி சொல்லாகும் அணிகம் அவர்கள் கூறினார்கள் நான்கில் ஒரு பங்கு என்று கேட்டேன் நீர் விரும்பும் அளவுக்கு அதிகமாக்கினால் உமக்கு அது சிறந்தது என்று நபி சொல்லல்லாகும் அணிகம் அவர்கள் கூறினார்கள் பாதி அளவுக்கு என்று கேட்டேன் நீர் விரும்பும் அளவுக்கு அதிகமாக்கினால் அது உமக்கு நல்லது என்று நபி சொல்லு அலி அவர்கள் கூறினார்கள் மூன்றில் என்று கேட்டேன் நீர் விரும்பும் அளவுக்கு அதிகமாக்கினால் கூறினார்கள் எனது துவா முழுவதையும் உங்களுக்கே நான் என்று கேட்டேன் அப்போது கவலை போக்கப்படும் உன் பாவம் உமக்கு மன்னிக்கப்படும் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி நான்கு ஐந்து ஏழு இது ஹசன் என திரும்பியும் மாம் கூறுகிறார்கள்